அதுல சுளுத்தி போல இந்த வாசனை எல்லாம் பொருந்துகிறது என்று சொன்னார் கர்ம வாசனைகளோடு கூட என விருத்தம் சர்வ பிரபஞ்சத்தையும் நாசம் பண்ணுவதால் ஈஸ்வரனுக்கு காலதத்துவம் என்றும் பெயர் காலம் எல்லாம் அவர்தான் கால சத்துவம்ங்கிறது ஈஸ்வரன் தான் அவர் அந்தந்த காலங்கள்ல யாமுக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கறத ஒழுத்து சிறு மாறுவோம் இல்லாமல் செய்யறார் அதனால அவர் கஷ்டப்படுறாங்க கஷ்டமும் வர்றதில்லை அநாயகமா செய்யறாரு அது எது போல மூச்சு காலத்து இழுத்து விடுவான் யாரை கஷ்டப்படுறாங்களா ஆத்மாதான் கஷ்டப்படுவாங்க மத்த கஷ்டப்பட மாட்டான் அவங்கதான் கஷ்டம் நடமாடும் மத்த யாரும் கஷ்டமே கிடையாது மூச்சு காய்ச்சி ஞாபகமும் நடக்குது சரி நாம சாப்பிட்டாச்சு சாப்பாடு உள்ள போயிடுச்சுமா காலுக்கு போகுது கண்ணுக்கு போகுது மூக்கு போகுதுன்னு ஆசைப்படு சிந்தன பண்றமா அது பாடம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு பாருங்க அது இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம சண்டை வேலை பண்ணுறதில்லை நம்ம நான் பார்க்குறேன் அது வேலை பார்க்குது களி பொருள் அந்த பொருள் தள்ளுது நல்ல பொருளை ரத்தத்தில் சேர்க்குது சேர்த்துக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ அது போய்கிட்டே இருக்குது அது நம்ம சிந்தனையாக பண்ணுறதில்ல பசியை தீர்த்து பச்சுன்னா பசி எடுக்கும் பச்சிக்கிட்ட மட்டும் ஆசைப்படுறோம் சாப்பிட்லாம்னு போனால் அது வரைக்கும் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம மேலும் நான் பார்த்துக்கிட்டு ஒரு சிலம் இருக்க தைப்பு தவிர போனாதான் வயிற்று வலி கால் போறதுனால வயிற்று சொல்லலாம் தவிர போனா ஆரோக்கியமாக எதுவுமே கிடையாது அப்போ நம்ம இடத்துலயே மூன்று விதமான காரியங்கள் அநாயசமாக நடக்குது சிறிது கூட மாறும் அந்த உணவுப் பொருட்கள்ல நோய்கள் தலைவலி கால் வலி கை வலி எல்லா வலிக்கும் எல்லாம் மாத்திரம் ஒன்னா இல்லையா நம்மளா பிரிக்கிறோம் ஒன்னா பொருள் தான் கொடுக்கறாங்க சரி ஆகாரங்கள் கத்திரிக்காய் முருங்காய் வாழைக்காய் பாதை பித்தியா சீர்த்தி எல்லாத்தையும் தள்ளுறோம் அது பிரிக்கிறது இல்லை அன்னைக்கு கத்திரிக்காய் எல்லாம் அரிக்குதுங்கிறாங்க வாழகாய் சாட்டி எடுத்து பிடிச்சிக்கிறாங்க ஏன் அது பிரிக்கிறது நான் பிரிக்க எழுச்சா நான் வேணான்னா விடாது ஒரு போக விடாது அதை மாற்றிக்குது புஷ்ணப்பண்ண சாப்பிட்டா உதவி வெளிக்கங்கிறேன் அப்போ என்ன நிறுத்திடணும் நிறுத்தினாக்கா அது போயிருது மரஞ்சாமி தான் போயிடும் பிறகுதான் சேரம் மொழியே ஆதிவார அதை செஞ்சு இவ்வளவு ஒரு சிரமமே இல்லை பாருங்க அப்படி போல ஈஸ்வரன் இந்த ஜீவர்கள் ஈரல் பதினாலு லோகல உள்ள உழைய பிறப்பு எண்பத்தி லட்சம் ஜீவபேதங்கள் உள்ளவர்கள் எல்லாம் சென்னே சென்னையே செய்யக்கூடிய புண்ணிப்பாங்க அப்படி இப்படியே பிரிச்சினார் அப்படி செஞ்சா விசேஷன் ஒரு சிரமம் இல்லை அவர் செஞ்சிட்டு அவர் என்னென்ன நன்மை செய்யணுமோ அப்படியே தங்கமும் அது நடந்துக்கிட்டாரு என்னென்ன கதை பண்ணுமோ நடந்துட்டாரு அந்த மீது அப்படியே நடந்துக்கிட்டாரு இப்படிதான் சர்வசக்திமானோம் எல்லா சக்தியிலே நம்ம கிட்ட மூணு சக்தி இருக்கா இல்லையா மாதிரிக்காதோ இது காலத்தேர் என்று பெயர் அவர் அங்கே புண்ணுமா புள்ளி தகுந்த மாதிரி சுகம் பண்ண பார்த்த மாதிரி துக்கம் ரெண்டும் கலந்துருக்க கொஞ்சமா சுகம் கொஞ்சமா துக்கம் மாத்திருவாரு இது சமட்டியில கொடுமைமா அவங்களுக்குள்ள சோதுக்கங்கள் புண்ணி பாத்துக்கடாக இன்னும் ஊரளவில் நால அளவில் உலக அளவில் நடக்குது அதை சமைத்து நடக்கிற புண்ணிய பாவங்கள் சொல்லலாம் இவன் படாத பாடுபடுறான் இவன் கையாத அக்கறம் பண்ணுறான் நல்லா இருக்கானே அப்படின்னா அது அவருக்கு அணக்கு தெரியாமல் இருக்குது முன்ன செஞ்சது அது அளவில் தான் தீர்க்கணும் பின்னா செஞ்சதுக்கு நல்லவன வரும் அப்படின்னு அணக்கு இருக்குது நாம் ஆதரவுப்படுறோம் இப்போ செஞ்சது இப்படியே பலனும் வரணும்னு நடக்குமா மருந்த சாப்பிட்றோம் இன்னைக்கு சாப்பிடும் இன்னைக்கு ஆவா அது சரியாக போகுது அது வாரம் பத்து நாள் கழிச்சு கூட வெளிப்படும் தென்னங்கண்ணு நடுறோம் என் மறுநாள்க்கே தேங்க வந்துடுது அஞ்சு வருஷம் அறுவஷம் போனாதான் பாதுகாக்கணும் செய்யணும் ஒவ்வொன்றா அப்படித்தான் கீரை இதாக போடுறோம் பத்து நாள் கழித்து இருக்கலாம் ஆனால் தென்னங்கண்ண ஆகுமா அது லக்கணம் வெறும் லக்கணம் வரும் இருக்கிறது கூட ஈஸ்வரன் ஒவ்வொரு செயலும் அனாயசமாக எந்த சிரமம் இல்லாமல் செய்கிறார் என்ற கருத்தை வச்சுக்கிட்ட அந்த காலம் செய்கிறார் அவருடைய ஆற்றல் அப்படி இருக்கு தெரியும் காலசத்துவ பேர் என்று பெயர் தகுந்த மாதிரி செஞ்சுட்டார் அவர் இது காலபெருமே குறிக்கும் காரிபரம் குறிக்காது காரிபருமங்கள் வெளிப்படையாக சில சில சம்பவங்கள்ல அவர் சங்கல்பத்தினால மற்ற சேமத்திலேயே செய்கிறது இல்லை பொது கோ அது அவமான பசு சொல்ல அவங்களுக்கு இது அப்படி அன்றாடம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்தரியான விருதுகளும் தோண்டிக்கிட்டே இருப்பார் பெரியவக்கருத்தா அதை தூண்டிக்கிட்டே இருப்பார் அவர் பிரார்த்தானுசாரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே இருந்துச்சு அதனால இப்படிப்பட்ட ஒரு சன்னை அந்த ஈஸ்வரனை கொண்டு என்று சொன்னதுனால இது காலத பேர் என்று பெரியார் இதனை கீதையினும் விட்டு சகசாம பாசியத்தினும் காண்க ஈஸ்வர்ட் பார்வையால் என்பதற்கே உதாரணம் பிரம்மகேஜியில் சொல்லப்பட்டிருக்கேன் காலமும் கண்மம் தானும் பரிபாகமானவாறே ஞானமுண்டாக நல்ல குணத்தினை கலந்து நிற்கும் பாலகொண்டில்லா இந்த சக்தி மாண்படைத்தற்காக எல்லாம் ஆவோம் என்று கொண்டு சென்று பார்த்தான் எனவரும் காண்கள் பூர கர்ப்பத்தில் உள்ள சம்ஸ்காரத்திற்கு ஏற்பதான் அவர் செய்கிறார் அதை ஏழவே என்று பொருந்துமாறு முதல் சிறிட்டியே சொல்றது இல்லை கட்ட ஒரு பாடம் தான் சொல்றார் அவர் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர எல்லா சாஸ்திரங்கள் முன்கர்ப்பத்திலே செய்த அந்த புண்ணியபாதிகளாக சிட்டி பண்றாருன்னு ஆரம்பிக்கிறான் அதான் இங்கேயும் செய்யும் அதனால இந்த பிரம்மகில அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் இந்தியில அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் இந்த சாஸ்திரத்திலையும் இது காலசத்துவ பேர் ஈஸ்வரன் பார்வையாலே முதுமூல சுபாவிட்டு முக்கணம் உயர்த்தமாமே அப்படித்தான் கொண்டு போறார் அதனால இது கட்டபாலம் ஒன்றுதான் முதல் சீட்டை சொல்றது அந்த ஐயாகிருதம் ஆரம்பம் பின்னடங்கிய நிலை உயர்நிலை இதெல்லாம் சொல்லி விளக்கமா அசிமர்த்தோடு இருக்கிற மாதிரி காட்டது ஒன்றுதான் முன்கர்ப்படி செய்றன் எத்தனையோ கர்ப்பங்கள் இவர்களுக்கு அடங்கி அடங்கி வந்திருக்காங்க அந்த சுழித்த பிரளயத்தில் தோன்றிய ஜகனம் மீண்டும் அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தவர் வரும் முழுத்தம் எல்லாம் முத்தியை கூட்டு இருக்கும் கொளுத்த வாகன முத்தி கூட அவருக்கு அடுத்த கேட்க பின்னால் வரப்போகுது சுடுக்கியல் பிரளயத்தில் தோழி ஜெயந்தன் சுடுத்து அவசியில் பிரபஞ்சம் கிடையாது அதே மாதிரி சமஸ்டியில் பிரளயத்திலே பிரபஞ்சம் இல்லை ஆனாலும் ஞானம் வந்து தெரியல மீண்டும் கர்மானுசாரமாக அவர் தான் செய்கிறோம் சுடுத்திலே சுரூபத்திலே ஏகத்தடைகிறாங்க அதனால தான் நான் சுகமா தூக்கினேன் ஒருத்தருக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியும் சொல்ல முடியுமா முடியாது ஆனாலும் ஒன்று அஞ்ஞானம் இங்கே இருக்குன்னு அர்த்தம் அப்படி பல பிடிக்க அஞ்சானியாக விவரம் இனி விளக்கமாகு இது சொர்பத்தில் இதுவரைக்கும் ஆனந்த நிலையிலே இருந்தேன் இது சமாதி நிலையம் பெரு நான் உரிமை தெரியவில்லை என்கிறது போதில் அஞ்ஞானி நீங்க போகுது அது சமாத நிலையில இருந்து வெளிவரும் போது அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் முன் கர்ப்பப்படி காலமும் கண்மின் தானும் பரிவாகமானவாறு என்ன காலம் பரிமா கர்மமும் அப்பதான் அது வெளிப்பட ஆரம்பிகள் அப்போ ஈஸ்வர் என்ன பண்றார் சங்கல் பண்றார் ஓ பரிபாபம் ஆயிருச்சா பரவாயில்லை ஞானம்ண்டாத நல்ல குணத்தினை கடந்து நிற்கும் பலவென்று சத்தியமான ஒரு பற்றி பண்ணுவோம் சங்கலம் பண்ற இது ஈஸ்வரனுக்கு சமட்டி இல்ல வீட்டில் நாமளும் பார்க்கலாம் ராத்திரி படிச்சுங்கிறோம் காலையில் மூணு மணிக்கு வண்டி பிடிக்கணும் அந்த வண்டி விட்டா வேற இல்லைன்னு சங்கலம் பண்ணி படுங்க அது எழுப்பிடுது ரெண்டரை மணிக்கு எழுப்பிடும் நீங்கள் இன்னும் செய்ய வேண்டாம் யாரும் எழுப்பி சொல்ல வேண்டாம் இங்கே அலாம் டைம் வச்சு அடிக்க மணிக்கு எழுப்பிடும் அப்போ என்னாச்சு காலமும் செய்யுது களமும் பரிமாணம் ஆயிடுச்சு அப்படி முடிஞ்சு பார்த்தா ரெண்டு மணி இருக்காங்க பரவாயில்ல காட்டு பள்ளியில் இலக்கி போயிட்டு போகறதுக்கு சைடுமா போச்சு அப்படின்ட்டு உதவி செஞ்சு போயிடலாம் மறுநாள் கால முடி படுத்துக்கோங்க ஒரு சங்கப்பெல்லாம் பாடுங்க காலையில் எதிரி பண்ணி தேவை காலமும் கர்மமும் வீட்டில ஆன பிறகுதான் முடிப்பே வரும் சங்கல்பங்கல் இல்லைன்னாக்கா அது எவ்வளவு எவ்வளோ காலம் இருக்கணுமோ அது இயல்பாக தோண்டி எதிரி காலம் உண்டு சங்கல் இருந்ததா செயல்படும் அதுதான் அதுபோல சமஸ்டிகளை அவ்யாகரணம் சொல்லக்கூடிய அதில் தானசரிய அடங்கிருக்கு பரிபாகமாக சில காலம் ஆன பிறகு அது வெளிப்படணுங்கிற பக்குமாவதுன்னு அர்த்தம் எப்படி விதையானது ஊர் போன பிறகு அப்புறம் தண்ணியை எடுத்து விட்டுருங்க ஒத்த வச்சுருங்க அப்படி மொளக்கிழம்பு அது அது இல்லை முதல்ல ஊரை போட்டவளோ கொஞ்சம் கஞ்சி பாட்டா விதை வரா அது போய் அந்த விதையில தண்ணி எவ்வளோ சேரணும் சேர்ந்து அப்புறம் மீன் கத்த வச்சு கொஞ்சம் வெப்பம் கொடுத்தாக்க விளையாடுக்கணும் அப்போ அது பக்கம் அது அது வரைக்கும் பக்கம் வராது அப்படித்தான் அதனால சமச்சில உடனே சமச்சி பார்த்துக்க வேண்டியதுதான் அப்போ அந்த நல்ல குணத்தினை கலந்து நிற்கும் என்ற நல்ல குணம் ஒன்று தான் நல்லது செய்யும் சத்து குணம் பேரும் அது எல்லா கையில்தான் பண்ணும் அதனால அவர் என்ன பாலதொன்று இல்லா இந்த சக்திமான்னார் சரசக்திமான் பாலத பாரபட்சம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு பக்கம் சாடுறதில்லை நடுவில்லை சக்திமான் நடித்ததற்காக முன் தர்ப்பத்திலே செஞ்ச புண்ணிய பரிபாத்துக்கு தகுந்த மாதிரியே சீட்டு பண்றார் எல்லாம் ஆகும் என்று கூடிய செய்து பார்த்தேன் எல்லாமே ஆகும் அந்த எழுத பரப்பு ஜீவபேதங்கள் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆகணும் சங்கல் பண்ண அப்படி ஆகிருக்கும் ஒன்சிரமில்லை என்று இந்த காலத்தான் கொடுக்கிறார் தம் குணந்தான் சுத்தம் சொல்லும் இது எழுப்புக்கு உத்தம தன்மை இருக்குற ஏன்னா அது உலகது அதனால தெளிவாக காட்டக்கூடிய வெளுப்பும் செம்மை சிவப்பு அது களங்களாக உடைத்திலே கருப்பு அதுக்கு மேல ரொம்ப களங்கள் இது மூன்று நிறங்கள் குணத்துக்கு பொருத்து காட்டினார் சத்துவ குணத்தினோடு தமோகுணம் தான் வெள்ளை நிறம் சத்து குணத்துக்கும் செம்மை நிறம் ரஜோகுணத்துக்கும் கருப்பு நிறம் தமிழகுணத்துக்கும் பார்த்துக்கோங்க மூன்றுல சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் உக் குணம் அது சுத்தம் சொத்து குணம் இது அழுக்கு கஜகுணம் இருட்டு தமகுணம் அப்படி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்காய் மூன்று பிரிவிழா இருந்தாலும் ஒத்துழா வேணும் தம்மு ஒரு குணம் அதிகமாகும் அதிகமாக அது ஆரம்பத்தில் ஒத்துதா இருக்கு அதான் முக்க சாமி பரகதியில் ஆனாலும் ஒரு குணம் தாழ் உயரம் ரெண்டு தாழும் இது சுபா உண்டு என்பதை பாட்டில் சொல்லி ஆரம்ப உதாரணங்கள் பகவத்கீதை ஈஸ்வர கீதை இதில் எடுத்துக் காட்டார் அதன் பொருள் வெளி சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம் தான் என்பதற்கு உதாரணம் பகத்கீதையில பல இழப்பாட்ட சொல்றார் சத்துவம் ரசசோடு தமசென உயிர் வந்த பெயரை உடையனும் தருகிற சத்துவம் ரசசு தமசு என மூன்று பெயர்களை உடைய அவைகள் உயித்து வந்த பெயரை உடையன அப்படி சாஸ்திரம் சொல்லக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன எத்துவந்து தருகீற்பன எல்லா இரட்டைகள் நல்லது கேட்டது புண்ணியபாவம் சோம்பல் நிதிரை எல்லாத்து வெந்து அவற்றின் மிகுதியாக வரக்கூடிய அவற்றின் செயல்களை கேட்பாயாக அடுத்த பாட்டில் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் உத்தம எழுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் என்பதற்கு உதாரணம் பக்தான் ஏழாம் பாட்டில சொன்னார் எட்டு ஒன்பது பத்து மூணு சொல்றின்மையால் பழிங்கொப்பது என்பது சற்றுமில்ல சத்துவமாவது சத்துவமாவது சத்துகுணம் என்று சொன்னால் என்ன என்று சொன்ன பற்று மாசு இன்மையால் பழிங்கொப்பது அது எதோடும் சம்பந்தப்படாது குற்றம் இல்லை ஆனால் பழி கல் போல தூய்மையானது சொல்றோம் குற்ற நல்ல அறிவு ஆனது உண்டாக்குவது விவகாரங்கள்ல சம்பந்தப்பட்டாலும் கூட பொறுதிய நல்ல அறிவு கொடுக்கும் கட்ட அறிவு கொடுக்கறதில்லை இன்பம் அல்லா துன்பம் என்பது சற்றும் இல்லது எப்போ சத்துவணம் உடைய காலங்களில் துன்பமே கிடையாது தூய்மையாக தான் இருக்கும் எதனால பழிங்கி போல உள்ளபடி காட்டுது அப்படி காட்டுறதுனால அதுக்கு துக்கத்துக்கு எதுவும் இல்லை அதனால்தான் ஈஸ்வரனும் சுத்த சத்து வணத்திலே அவரை பிரதிபலித்து இருக்கிறதுனால தான் மாயையில் சரோக்கிய உபாதின்னு சொல்லக்கூடிய உபாதிகளை எல்லாமே விளங்குறவர் லோகல படி விளங்கு அதே போல் இங்கே ஜீவமுத்தர்களுக்கு உலகிலபடி விளங்குதான் காரணத்தினால எல்லாமே சுகமாகத்தான் இருக்க முடியாது துக்கத்துக்கு எதுவும் இல்லை ஏன் இப்படி நீதிப்பாவை நல்லது கெட்டது விளக்கம் தெரிய நல்ல அது மட்டும்தான் புண்ணியத்தீச்சையான செய்யப்படாத விளக்கமும் உண்டு வைராக்கியமும் உண்டு விவேகம் மட்டும்தான் வைராக்கியம் உண்டு வைரனா சத்து குணம் தான் அப்புறம் இதனால் வரக்கூடிய துக்கங்கள் என்ன விளக்கம் துக்கம் சுகம் என்ன என்பதையும் சொல்லுது அப்ப சுகத்தான் ஏத்தினால துக்கம் தேத்தப்படாது என்று விளக்கமும் கொடுக்குது அதுக்கான வைராக்கியமும் கொடுக்குது இவ்வளவு விளக்கம் கொடுக்குறது சத்து குணம் பாட சொல்லி அடுத்த பாடல்கடையது சார்ந்தது என்பதே என்று சொல்லக்கூடிய நடுகுணம் தமசுக்கும் இடைப்பட்ட குணம் பெரும் கலந்து இருக்கும் போது ராக உருவமுடையுமே ஆசையே வடிவ கொண்டது அது வேணா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஊருப்பட்ட ஆசைன்னு சொல்றாங்களே அந்த ஆசனை ஆசையா பத்திய லோகே கர்மனா பகு சிந்தையா ஆயுச்சியனம் நஜான் ஜாகிரதா ஜாகிரத ஆசையா பத்தத்தை பகு சிந்தையா ஆசைனால கட்டுப்பட்ட ஜீவர்கள் அந்த சிந்தனை பண்றான் இல்ல ஆனா ஆயுவ சீனம் அவர்கள் நினைக்கிற சிந்தனைகள் ஆயுள் பலமா இருக்க இல்லை பிராரம்ப அளவுக்கு தான் ஆயுள் அவடையத்துக்கெல்லாம் ஆயுள் வரா அருகாறு இல்லை விவேகடியாத என்ன லாபம் துக்கம் அதனால தஸ்மா ஜாக ஜாகிரதாங்க அப்படி வைராக்கியம் சொல்லுவாங்க அது சத்துவரத்தை விளங்கும் லஜகுரத்தை விளங்காது அதனால சொல்ல ஆசையே வடிவமா உடையது தாது கற்பூரை உள்ளம் சார்ந்தது காவிக் கல் போன்ற சோப்பு நிறம் பேது செய்வினையோடு பேதப்படுத்தக்கூடிய செய்கின்ற வினை இனி செய்யக்கூடிய வினை வினை தொகையது என்ன பண்ணது லௌகிக வைத்திய காரியங்களையே செய்யும் லௌகாரம் பிரதானமா செய்யும் அப்புறம் வைத்திய காரியம் செய்யும் ஆண்மை சாரம் இதெல்லாம் செய்யாது வினையோடு அறிவை பின்னருக்கு ஜீவனை அறிவுடிமா இருக்கிற ஜீவனை பின்னர் பந்தப்படுத்துவதற்காக ஏதுவாயது காரணமா இருக்கிறது ரஜோகம் தான் ரஜோகம் என்ன பண்ணும் பந்தப்படுத்துனால பந்தப்படுத்துது ஆசைதான் காரணம் ஆசையில என்னக்கா வந்து ஆசை காமம் சொல்லப்படும் ஒரு இருக்கு ரெண்டு ஆசையா இருக்கு ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறோம் குறிப்பிட்ட தொகை வருது உபச்சாரம் அது பிரபஞ்சம் ஆசை இருந்தே இல்லாவிட்டா பிரளைய காலத்தில் ஓஞ்சிருந்தாங்க விஷயம் அது அவர் போது நினைத்தா அவருக்கு பிரலையம் வந்துடும் நிறுத்தி இருக்கும் மீண்டும் உபச்சாரம் உலக இயக்கம் ஆசைதான் அடிப்படையை விட விட ஆய்வரும் தன்பம் ஆசை படம் வர வர அதுதான் இருக்க வேண்டியதுதான் இருக்கணும் அதுமையா அது வேண்டாம் கடமையாக செய்ய மாட்டோம் ஆசைதான் அப்படிங்கறது காரணம் அடிப்படம் <laughs> ஆறாவை குறையா உயிர் விடுதா அவா ஆறாவது இயற்கை அவா நினைப்பி அன்னிலேயே பேரானார் குறையாவது ஆசை விடுது இயல்பது தான் எதுலயுமே ஆசை வளர்ந்துகிட்டே போதும் கொஞ்சம் ரூபா சேர்ந்தோம்னா அதை திருச்சி அறிவாருனா இன்னும் வேணும் இன்னும் வேணுங்க இப்படி சொல்லிவிட்டீங்களா பி எப்படி பேரம்பேத்தான் தம்பாச்சி வைக்கணுமா இல்லையா நீ போதும் போது சின்ன எப்படி ஆகுறது அப்படின்னு கேள்வி வரலாம் சம்பாதிச்சு வழியுங்க தீவெளில சம்பாதிக்காதுங்க நல்ல வழி சம்பாருங்க நல்ல வெளியில் சம்பாதிச்சா பிடியா பணக்காரம் ஆறு ஏமாத்தான் சீக்கிரம் ஆகலாம் சீக்கிரம் பணக்காரங்களும் சீக்கிரம் துக்கம் அடையலாம் ரெண்டு ஆகவே இது ஆசைன்னு ஆகவே பேரம்பேட்டிகளுக்கு அவங்க பிரார்த்தம் இல்லையா சம்பாதிச்சுக்கிறாங்க நாங்கள்தான் சம்பாதிக்கணுமா எவ்வளவு அறியாம இருப்பாருங்க பேரம்பேச்சி சம்பாதிச்சு வைக்கணுமா அவனுக்கு என்ன ஆளாக்கி அவங்க ஒரு வழித்தண்டை தீம்புக்கி கடை முடிச்சுன்னு நினைக்கிறதில்லை சுற்றி நிறுத்திக்கணுமா சேர்த்து வைக்கணுமா அப்படி சொல்லுவாங்க பேராமரிக்க வேணுமா தொழில வளத்தில் பர்வதாரம் பாட்டு இதுல குணங்களின் உருவத்தில் அவற்றை கூறுகின்றார் என்று சொல்லி பௌதிக்கியத்திலிருந்து பாட்டு எடுத்து போட்டிருக்கார் பாட்டு முதல்ல சத்துகு குணம் சொன்னார் அது சொத்துக்கே ஏதுவாக இருக்கும் இரண்டாவது கர்மங்கள் லக்ஷிக்க வைத்திக கர்மங்களுக்கு தான் ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார் மூன்றாது சொல்ல போறார் குறியின் நீளம் கோதில நெறிகடம் நெய்கள்தலும் நெத்திரை தெரிதலான அறிவை நீளம் இதற்கு அடையாளம் கருப்பு தான் மயக்கமும் பிரமாதம் உண்டாக்கும் கோதிலா நெறிகள் தம்மி இயழ்களும் குற்றமற்ற மேன்மையான வழிகளை மார்க்கங்களை எல்லாம் இயலுவார்கள் திமோணம் என்ன இருக்கு சும்மா ஏமாத்துறாங்க ஆயிரம் சும்மா எங்கெங்க அப்படி வருதோ அதெல்லாம் பாத்துக்கணும் நித்திரை செறிதலானதும் சோம்பல் அதாவது நித்ர வரும் நித்ரங்கிறது சோழதிஷ்டி திருஷ்டியில விருந்த கருத்துக்கள் சொல்லும் போது வாங்கும் சக்தி இருக்காது அது நித்ரதான் செறிதலானது மற்றும் அசை இவற்றில் இந்த செய்கைகளே தின்னல் உறுதியாக அறிவாய்க்கும் அந்த ஜீவனை கெடுக்கும் வந்திக்கும் அது தம்தான் இந்த லௌகிக காரியங்கள் வைத்திய காரியங்கள் அதில் இருந்தாலும் கூட விளக்கம் இருக்காரு தமிழ் அது வேந்தான் படித்தவங்களுக்கே நிறைய இருக்கு என்று உறுதியாக சொல்லும் அறிவைக்கும் மயக்கும் பந்தக் படத்துக்கும் அதுதான் தமம் ஆவதே சுத்தமோடு அடுக்க இருட்டா சொல்லும் உக்குணமும் என்பதற்கு உதாரணம் ஈஸ்வரக்கு இதை ஏழாம் தேதி பதினாவது பாட்டு இது உத்தம் உக்குணங்களுத்தமம் சத்துவம் ஞானமாம் தம ஞானமாம் மத்தியமங்கலப்பதாமத்தி மூன்றையும் புலப்படுத்துவணங்கள் பகுதியாம் சமானமா இருக்கின்ற குணங்கள் இருக்கின்ற எப்போதும் மூலப்பிரக்தி முக்குணம் சமய சரவமா இருப்பது மூலப்பிரகதி அது பிரபஞ்சத்துக்கு காணொலி இருக்குது அர்த்தம் அதான் பகுதியாம் அதுல உத்தமம் சத்துவம் ஞானமாம் உத்தமம்னா சத்துவகுணம் உத்தமமாக இருக்கு ஞானோடய இருக்குமாம் இருக்கு மத்தியமாம் கலப்பதாம் மத்தியமணம் இருக்கு ரெண்டும் கலந்தது மூடம் இருக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு கலந்திருக்கு மற்றும் பின்னர் இம் மூன்றையும் இந்த சத்துவரஜங்களையும் உத்தீர்விகாரமே புலப்படுத்துமா புத்தி சக்தியில கொண்டுதான் கண்டுபிடிக்கலாம் ஒருவன் கெடுபலான காரியம் செய்வது நல்ல காரியம் செய்வது கெட்டு போன புத்தின் அது என்ன அர்த்தம் நிச்சயம் செய்யக்கூடிய சக்திக்கு புத்தின்னு பேர் ஏதும் நிச்சயம் செய்யல என்று காரியம் நடக்காது அது கெட்ட காரியங்களுக்கு நிச்சயம் செய்வதனால கெட்ட காரியங்கள் நடக்கும் நல்ல காரியம் நிச்சயம் நல்ல காரியம் நடக்கும் அதனால புத்தியின் வெளிப்படுத்தும் அந்த புத்தியின் விகாரமே வெளிப்படுத்த காரியம் புத்தியின் காரியம் தெரிஞ்சிக்கலாம் மூன்று வளங்களும் வெளிப்படுதும் புத்தியின் சக்தியின் கொண்டு வெளிப்படும் வெளிப்பட அதனால புத்தியின் விகாரமே வெளிப்படுத்துமா என்று இந்த பாடலை சொல்லி வருகிறார் அடுத்த பாட தமிழ் ஒருவனம் அதிகமாம் என்பதற்கு உதாரணம் பகை நல்லா மத்திய அரசு மாட்டேன் சத்துவ மற்றயா விரண்டையும் மறைத்து தாழும் மற்ற யாவிரண்டு மத்தமோ குணம் தழைப்பின் வீடும் சத்துவம் தமங்கள விரதம் விளைவின் ஊழில் இரண்டு தாண்டு ஒன்றும் குலதாம் அதாவது இந்த மூன்று குணங்கள் தோன்றுகின்றன எப்படி ஏழு தோன்றுகின்றன என்பதற்கு வாழ்த்து தோன்றையும் மறைத்து சத்துவம் வாடும் ஒரு சத்து குணம் மேலோங்க மற்ற இரண்டையும் மறைத்து மறந்து போச்சுன்னா தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தம் அப்போ அது தமோ குணமும் ரஜகுணமும் தாழ்ந்து போச்சு சத்துக்குணம் மேலோங்கன்னா தாழ்ந்து போயிடும் அப்ப என்ன வெளிப்படும் புத்தியின் செலுத்தி நல்ல காரியங்கள் செயல்படும் அடையாளம் தலைப்பின் மற்றும் மேலோங்கும் காலத்து மற்ற சத்துவமும் ரசசும் தாழும் கீழ அப்ப என்ன காரியம் என்ன வெளிப்பாடு விவகாரங்கள் இருக்கும் அய்மானத்தோடு விவகாரம் பண்ணுவாங்க விவகாரங்கள் ரச விளைவல் விளைவன் அதாவது அந்த ரசோகுணம் மேலோங்கும் போது தமோகுணம் மேலும் போதுதான் மற்ற இரண்டும் தாழும் அது தமோகுணம் போது என்ன இருக்கும் இதுதான் மூடத்தனம் இருக்கும் இப்போ அந்த ரசதம் விளைவன் சத்துவம் தமங்கள் வீழும் சத்துவம் தமங்கள் இருக்க அது வீழ்த்திடும் கீழே அடங்கிடும் அப்போ விவகாரங்கள் தான் இருக்கும் சரி கேள்வி என்னன்னா மூணு ஒன்று மேலோங்க தாழும்னு சொல்லி என்ன காரணம் என்பது கேள்வி இது பதிக்கதையிலும் அந்த அளவுக்கு தானும் சொல்றது கிடையாது இந்த பாட்டில இருந்த பாட்டில ஒரு குணம் அதிகமான சொல்ல இது ஆய்சங்கருடைய வாழ்க்கையான சொல்லப்படுது ஊழல் மட்டு இவை எழும் தாழ்ந்து ஒன்று மிக்கலைதான் காரணம் பிராரதம் தான் அந்த பிராரதமானது வெளிப்பாடு ஆகும்போது இது மூன்று குணங்கள்ல ஒரு குணம் மேலும் அறிவகற்றும் நமக்கு புதிசக்தி கொண்டு அறிவு இருக்காது அறிவகற்றும் அவரூற்ற கடையினர் அறிவு விளக்கம் எப்போது செய்யும் நல்லா சத்துகுணம் மேலோங்கிறதுக்காக நல்ல ஊர் புண்ணியம் இருக்காதான் புண்ணியம் இருக்கும் போது சத்துக்குணம் மேலோ வலுவாரி அப்புறம் இந்த புத்தி சக்தியை கொண்டுதான் சேரும் அர்த்தம் அங்க ஆக ஊழ்தான் அதனால முன்ன சொன்ன அந்த புத்தியின் விகாரமே புலப்படுத்தணும் பிரார்த்த அனுசாரம் தான் நல்ல பிரார்த்தம் சுகத்துக்கு ஏதுவான பிரார்த்தம் இருக்குமே ஆனால் சத்து குணம் மேலும் துக்கத்துக்கு ஏதுவான பிரார்த்தம் இருக்குமே ஆனால் தமோகுணம் ஐயோ குணம் மேலோங்கி துக்கம்தான் கொடுக்கும் அதனால ஊழ்தான் காரணம் ஊழன்ன பிரார்த்தம் நம்முடைய தலையதி ஊழு தலையதி தெய்வம் எல்லாம் ஒன்று தான் பிரார்த்தம் தான் இந்த குணங்களை மேலும் கீழே தள்ளுறத ஜீவன் அல்ல அப்படி கிடையாது பாட்டில் ஒரு விளக்கம் அதனாலதான் சொல்ற ஊழியின் மட்டு இவை இரண்டும் தாழ்ந்து ஒன்றுமைக்குள்ளதாம் ஆகவே இந்த குணங்களுடைய செயல்பாடுகள் என்ன காரணம் என்ன விளக்கம் சொல்லி காரணம் சொல்ற பிரார்த்தம் தான் மேல கொண்டு போறது கீழே தழ்றது அப்படிங்கிறது ஒரு வழி இது ஒரு வழி வேற சொல்வார் மருமந்தானே மகதத்துவமாகும் வந்த அருண் மகதாரமாக கருவகங்காரம் என்றும் பிரசங்கம் அவதாரிகை ஜெகத்தின் உற்பத்தி பிரதிபாதனத்தில் வேதத்திற்கு அபிப்பிராயம் இன்று என்பதை அறிவித்த பொருட்டு இடையே மற்றொருவரை திருட்டி கூறுகின்றார் அதாவது வேதத்துக்கு பிரபஞ்ச உற்பத்தி சொல்றதுல கருத்து கிடையாது இருந்தாலும் சொல்லி ஆகணும் பிரமத்தை சாகா சந்திர நியாயம் போல சாகா சந்திர நியாயத்தில் மரத்தை காட்டுறது நோக்கம் கிடையாது மரத்தை காட்டி கிளைய காட்டி கட்டாயம் கிடையாது அத சந்தன பாக்குறது ஒரு சகாயம் அது போல சாகா சந்திர நியாயம் அப்படி போல பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு பிரபஞ்சத்தை காட்டியே ஆக வேண்டியிருக்கு ஏன்னா பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு அதிஷ்டாத காட்டணுமான பிரபஞ்ச காட்டு தான் காட்டணும் பழுதியை காட்டணுமானா பாம்ப காட்டிதான் பழுதி காட்டணும் காணலை காட்டிதான் மீரை காட்டிதான் காணலை நிர்ணயம் பண்ணணும் அப்படி போல பிரம்மத்தை நிர்ணயம் பண்றதுக்கு பிரபஞ்சத்தை ஒருவாறாக சொல்லி அந்த பிரபஞ்ச மித்தியை காட்டுறதுக்கு ஒரு கிரமம் சொல்ல வேண்டியிருக்கு சீட்டு கிரமம் சொல்லணும் அந்த சீட்டு கிரமம் கிரம சிட்டி ஒகபர் சிட்டி என்று சொல்லப்படும் ஏதாவது வந்து இருக்கு ஒவ்வொரு சீட்டு சீட்டை வார்த்தைக்கு ஒவ்வொரு ஆரம்பத்துல கிராம சீட்டு தான் வச்சுக்கணும் இல்லைன்னா போதம் ஆகாதுன்னு சொல்லப்பட்டது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு சாதாரண பால வைக்கணும் கடினமான பால் வைக்க கூடாது அப்படி போல கிரம சீட்டுக்கு இப்படித்தான் இருக்கணும் மேல போய் பண்ணும் போது விளக்கம் வேகத்திற்கு சிறுட்டியில கிளம்ப அதாவது அபிப்பிராயம் இல்லையாலும் கூட கிளம்பி சொல்லும் போது இடையிலையும் ஞாபகப்படுத்திட்டு போறதுன்னு அர்த்தம் இது ஒரு வழியாம் உடனங்களில் சொல்லும் ஜகத் உற்பத்திக்கு கிரமங்களுக்குள்ளே இது ஒரு கருமாம் இத்தை இதனை வேறு ஒரு வழியா சொல்வர் மற்றொரு கர்மமாகவும் பெரியவர் சொல்லுவார் அவ்வளவுதான் அதோடு முடிச்சாச்சு இனி பழைய படிக்க வளர்ந்த கர்ம வாசங்களோடு ஜீவர்கள் விரணமாக இருக்கும் அவ்யத்தமே வெளிப்படாமையே மகதத்துவம் ஆகும் என்றும் சமஷ்டி புத்திரபமான மகதத்துவமாக தோன்றும் என்றும் அருள் அந்த மகதத்துவந்தான் சொல்லிய அந்த மகதத்துவமே அகங்காரம் ஆகும் என்றும் ஆங்கார தத்துவமாக தோன்றும் என்றும் கரு அகங்காரம் காரணமான அகங்கார தத்துவமானது மூன்றாக காட்டிய குணம் என்றும் மூவகையாக முன்னி அறிவித்த சத்துவாதி குண ரூபங்களாம் என்றும் என்றும் ஒருவழி வேறா சொல்வார் என ஒற்றுகைத் தோன்றும் தலங்கும் நான்கும் புத்தி இந்தி எங்கள் ஐந்தும் போந்து வாக்காதி ஐந்தும் தகும் பிரானாதி ஐந்தும் அத்தமோ குணத்தைத் தோன்றும் மகள்ம் அப்பூதம் பஞ்சீகரித்து உலகாகி நிற்கும் சூடாமணியபடி விரித்து காண்குணத்தில் தோன்றும் தயங்கும் உட்கரணம் சத்துவத்தில உண்டாகக்கூடியது மனம்பு சித்தம் வாங்க சொல்லக்கூடிய நான்கு உட்கரணங்கள் அதன் பிறகு அதே சத்துவகுணத்தில புத்தி இந்தியங்கள் ஐந்தும் உண்டாகும் ஞானேந்திரங்கள் சில துவக்கு சற்று சிப்பிள் சொல்லக்கூடிய ராசதத்தில் வாக்காதி ஐந்தும் தகவல் பிராணாதி ஐந்தும் அதன் பிறகு உண்டாகக்கூடிய ரஜோகுணம் இருக்கு அதில் வாக்காதி வாக்கு பாணி பாதம் பாய் சொல்லக்கூடிய கர்மேந்திரங்களும் யானன் பிராணன் அபானன் சமான் உபத சொல்லக்கூடிய பிராணாதி வாயுக்களும் ஐந்தும் முப்பத்தி ஆகும் அத்தமோ குணத்தில் தோன்றும் அகல் விசும் பாதி பூதம் அந்த தமோகுணம் மூன்றாவது குணம் இருக்கே உண்டாகிறது விரிவாக இருக்கின்ற ஆகாயம் முதலாகிய பஞ்சபூதங்கள் ஆகாயம் வாயு அக்னி அப்பு பிருத்திவி என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் இது சூச்சம் பூதங்கள் அப்பெரும் பூதம் பஞ்சீகரித்து உலகாகி நிற்கும் அதன் பிறகு அது பஞ்சீகரணம் செய்த பிறகு சூழ சரீரமாகவும் சூழ போத உலகமாகவும் தோற்றும் என்று வேதான் சொல்லாமல் ஆகவே இது சீட்டு கிரமம் சில பேர்கள் வேற சொன்னாலும் சொல்லலாம் அப்படி சொன்னாலும் கூட அதுவும் உடன்பாடுதான் அதிகாரிகளை பொறுத்து என்று பின்னால் விளக்கம் கொடுக்க ஆகவே இடையில ஒரு வேளாச்சு ஒரு வரியா சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அவர் படைப்படி கிரம சீட்டியை ஆரம்பித்து சாஸ்திரம் சொல்லப்படுது எல்லா சாஸ்திரங்களையும் கரென்சிட்டு தான் சொல்லுவாங்க டீட் ஷீட் வந்து சொல்வதில்லை ஏன்னாவது பின்னால் தானாக வந்துடும் இதுபோல் சொப்பனம் போல சொப்பனத்தில் டீட் ஷீட் வந்தாது அது அந்த சொப்பனத்தில் ஒவ்வொரு விருத்தியும் உற்பத்தி ஆகுது அது தமிழகமும் விடியாக சத்தவுன்மமாகவும் பிரச்சவன் அரிமான பரிணாமி காட்சிகள் தோற்றுகின்றன வெறும் கற்பிதம் உடனே ஒண்ணு திருட்டி பார்க்கும் போது திருட்டி அவசையில் குழப்பம் ஆரம்பத்தில் இதே பிடிபட மாட்டேங்குது வார்த்தை சொல்லுறார்கள் சொல்லி காட்டிவிட்டு மாப்பாளை போயிட்டார் அதே மாதிரி வேதம் சொல்லுவார் கிமிச்சுதான்னு சொல்றே சிரிக்க விசாரணி மூலமாக ஈஸ்வரனுடைய சிரிட்டியானது அவருக்கு சொப்பனம் அவர் தீட்சி திட்டம் எவ்வளவு தீட்சி திட்டமான சொப்பனம் எப்படி அவருக்கு பொய்யாக அந்த உலகத்தை சீட்டி பண்ணாரோ அதே போல சொப்பனமும் பொய் நிச்சயித்து அவருடைய சிரிட்டியை பொய் நம்முடைய சொப்பனமும் பொய் அது ஈஸ்வர சிரிட்டியும் பொய் என்று ஒத்து பார்க்கறதுக்காக சொப்பனை கொடுத்துருக்காங்க ஒத்து பார்க்கும்போது இந்த பொய் தன்மை விழப்படும் புலப்படும் எனக்கு ஈஸ்வரன் சீட்டியும் பொய்தான் என் நிச்சயம் வந்துடுச்சேன்னு சொன்னால் அப்புறம் மித்தியா துணிச்சியம் உண்டாகும் அது வரைக்கும் உண்டாகும் எதிர நடக்குதுன்னா பிரார்த்தனை அடிப்படையில் நடக்குது சொப்பனி விவகாரங்கள்னா வாசனை அடிப்படையில் தான் அதனால அது அவித்யாவிருத்தின் சொல்வார்கள் அந்த கணத்தில் தோற்றுவது ஆகவே இதெல்லாம் சாஸ்திரங்கள் ஆரம்பத்தில் சொன்னாலும் கூட அதெல்லாம் பிடிபடாதென்னு தள்ளிப்பட்டு கிருமசிட்டியை எடுத்துக்கணும் என்பது கருத்து இன்னும் சாந்தோக்கியத்தில் சத்ரூப பரமான்மாவின் என்றும் அக்னி ஜல பிருத்திவி என்னும் இவை கர்வமாக உண்டாயினவென்றும் சைத்திரியத்தில் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் புரிதி என்னும் இக்கிரமத்தால் மஞ்சபூதங்கள் உண்டாயின என்றும் அக்னியிலிருந்தே அக்னி ஜலம் பிரிதிவியிலே அந்த சாந்திக்கு சொல்லப்பட்டு வாயு அந்த ஆகாசத்தை எடுத்துக்கலவங்க மஞ்சபூத எடுத்துக்கிறாங்க அப்படி சில உண்டு ஒரு இடத்தில் சர்வ ஜகத்தையும் பரமேஸ்வரர் சிட்டித்தார் என்று முறை தெரிக்காதும் உற்பத்தி கூறியிருக்கின்றது அதாவது இந்த முகுணங்கள் மூலமாக வந்தது சொல்லாமல் ஈஸ்வரன் சீட்டி பண்ணார் அநேக பிரகாரமாக இருப்பதால் ஜகத்தின் உற்பத்தி பிரதிபாதனத்தில் சொல்லுதலில் வேதத்திற்கு அபிப்பிராயம் என்றான் வேதத்திற்கு அபிப்பிராயம் கிடையாது பின்னது அதன் அபிப்பிராயம் என்னில் அத்வைத பிரமத்தை அறிவித்த பொருட்டு ஜத்தைதம் செய்வதேயாகும் அதே பிர அறிவிக்கணும் அதுக்கு இந்த பிரபஞ்சத்தை நீக்கணும் எந்த ரூபத்திலாவது பிரபஞ்சம் சொல்லி நீக்கணும் ஆகலின் மித்தையான ஜகத்தை ஆதான ஒரு வழியாக ஆர்வம் செய்தது என்க இதுபோலில் வினோதன் நிமித்தம் மேலே கிளப்புவதற்கு வான மருந்தை உள் வைத்து தார்வினால் யானை உருவம் அமைப்பவன் அதன் செவி முதலி அவைய உங்கள் கோணி போமாயின் அவற்றை ஒழுங்குறை செய்ய வேண்டும் என்று முயற்சியாது போல என்கிற முயற்சி பண்ண மாட்டாங்க நெருப்பச்சி பொறுத்தானே போனா போட்டு போனோம் அடிப்போல பிரபஞ்சத்தில் உற்பத்தி கிரமங்கள் சொல்றாங்க மாறுதலா இருக்கா இருந்துட்டு போகட்டும் பொய்ய நிச்சயம் முன்னாடிதானே அதுக்காக ஒரு வாரம் சொல்லிட்டு போனா போதும் என்று கூட இருக்காது தான் இது சாஸ்திரங்களுக்கு ஒரு முக்கியம் இல்லை பிறகு என்ன கிளையை காட்டி மரத்தை காட்டி சந்திரன காட்டுறதுதான் முக்கியம் இது எல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் அருந்ததி நியாயமொழிதான் அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறதுக்காக மத்திரம் காட்ட வேண்டிய என்பது கருத்து இப்படி பாஷ்யகாரரும் இரண்டாம் அத்தியாயத்தில் உற்பத்தி கூறும் சுருதி வாக்கியங்களின் விரோதங்களை போக்கி தைத்திரிய சுருதியை கூறியபடி ஒரே வழியாக ஜகத் உற்பத்தியின் சர்வ உபநிடங்களுக்கும் அபிப்பிராயம் உள்ளதென அருளி செய்தது கேட்டிருக்கவேனேன் சூத்திரகாரர் பாசக்காரர் இவங்கெல்லாம் கிரமமாகத்தானே பிரபஞ்ச உற்பத்தி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு கேள்வி கேட்டா உற்பத்தி வாக்கியங்களுக்கு பூர்வம் சொன்ன அபிப்பிராயம் அறியாத மந்த ஜின்யாசி உடையவர்க்கு உபனிடங்களின் நானாவதமாக ஜகத் உற்பத்தி கூறியிருக்கின்றதை பார்த்து பிராந்தி உலதம் அகலேனும் அதாவது ஆரம்பல படிக்கிறவங்களுக்கு மேல் வகுப்புல உள்ள பாடங்களில் வட்டம்னா குழப்பம் உண்டாகும் அதனால அவர்களுக்கு இந்த எடுத்துப் பயிற்சி கூட்டி படிக்கிறது இன்னொரு நிறுத்திக்கணும் அப்படி போல ஆரம்பத்தில் உள்ள மந்த ஜின்யாசுகளுக்கு பிரபஞ்சம் ஆனால் உற்பத்தி பண்ணிருக்கு அதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் வழி என்ன புரியாதவங்க ஒரு கரும்பு சீட் தான் வச்சுக்கணும் திட்டிக்கப்பட்டது பிரம்மதி சிட்டிக்கப்பட்டார் நாலு இடையில அவங்களுக்கு பிரம்ம விசாரத்தில் யதார்த்த ஞானம் உதியாதோருக்கு லயசிந்தன நிமித்தம் நிமித்தமும் அதாவது ஒடுக்கிறது உள்ள ஒடுக்கொண்டு போற முறை காரணமாகவும் அங்க நம்ம அருளி செய்தது என்கத்தி நியமம் இன்று என்பதை சொல்லப்பட்டிருக்கேன் வான் முதலாம் மண் முதலாம் நீர் முதலாம் தீ முதலாம் அற்றை வாயு தான் முதலாம் இப்படியே சிருட்டி தோறும் ஓர் ஒன்றும் தலைமையாகும் யான் முதலோர் அயன் சிருட்டி சிலடையாக உணக்குறைத்தேந்த வாற்றான் ஏன் முதலாம் விலது பலவிதமாய் தோன்றும் என் வாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கேன் இப்போ திருட்டு கிரமம் வைஷ்டர் ராமர் சொல்லும்போது ஆகாயத்தை முதலாகவும் சில பேர் சொல்லியிருக்காங்க மண் முதலாக நீர் முதலாக தீ முதலாக மற்றே வாயுத்தான் முதலாக சொல்லப்பட்டிருக்கேன் இன்னும் திருட்டு தோறும் ஓரொன்று தலைமையாக யான் முதலோர் அயன் திருட்டி சிலேடையாக உரைத்தேன் உனக்கு நானும் உனக்கு பிரம்மா சிட்டி பண்ணார் என்றும் ஈஸ்வரன் சிட்டி பண்ணார் என்றும் விட்டு சிட்டி பண்ணார் என்றும் பல காலங்களில் பல விதமாக சீட்டு பண்ணாத வேதம் சொல்லப்பட்டிருக்கேன் வேதத்தில் அப்படி இருக்கிறதுனால மேன் முதலாம் நியமம் இதற்கு ஒன்றாக விழாது இதற்கு மேலே முதலாக கரவமாக ஆரம்பத்திலிருந்து ஒரு நியமம் கிடையாது பல தோன்றும் எப்படி வேணாலும் சீட்டு பண்ணலாம் காரணம் என்னன்னா ஒரு முறையாக சீட்டு கிடையாது இல்லாதனால பல விதமாக சொல்லப்பட்டு ஆரம்பத்தை சொல்லப்படாங்கிறதுக்காக கிரமசீட்டி அங்கீகாரம் ஒழிய மேலே போக போக இது மிச்சிய நிச்சயம் வரும்போது ஒத்துக்குவாங்க ஏதோ ஒரு விலையில தோற்றம் உண்டாகிறது அவ்வளோதான் அதுதான் முக்கியம் சொப்பனம் போல சொப்பனத்தில் என்ன கிரமம் இருக்கு இது பஞ்சபூத்தி இருந்து உற்பத்தி ஆச்சு என்ன சொல்றாங்களே கிரமம் இருக்க யாரும் கிரமம் கிடையாது ஏதோ வருக போகுது அவ்வளோதான் என்ன உற்பத்தி ஆகுது இருக்குது அவ்வளவு இந்த பிரபஞ்சமும் பிரம்மதேவன் திருட்டித்தான் சொன்னாலும் சரி ஒத்துக்கலாம் எப்படியே திட்டி பண்ணா பிறப்பித்து தோல்றது ஒருத்தர் கரெக்டாக இருக்கே வேணும் ஆனால் சரி யார் என்ன ஒத்துக்கணும் என்ன ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நிச்சயம் தள்ள வேண்டியதுதான் பிரார்த்தனுசாரமாக ஜாக்கரவாசிகளை விவாதம் நடக்குது ஆக பிரார்த்து தோற்றம் உண்டு தோற்றம் வந்து விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அது பொய்ய நிச்சயப்படுகிறது அதனால எந்த விபத்துல தோற்றாலும் பொய்ய நிச்சயப்படுகிறது தான் பிரயோஜனனுடைய அது மெய்யன்னு சொல்வதற்காக அல்லணும் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்குற ஒரு கருத்தை இந்த பாடல்கு தோன்றும் முதற் குணமாயையாகும் அந்த மாயை எக் குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணம் முப்பத்தி பாட்டு நவாதாரிகை புகுந்த திருட்டுக் கிரமத்தை செய்கின்றார் இக்குணங்களிலே மேலே கூறிய சத்துவாதி குணங்களில் இன்போன்று இருக்கும் ஆகாசம் போல அசங்கமாய் வியாபகமாய் சூட்சமாய் இருக்கும் சிற்சாயை தோன்றும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டாகும் முக்குணங்களிலும் தூயது ஆ முதற்குணம் இந்த மூன்று குணங்களிலும் சுத்தமான சத்துவ குணம் மாயாகும் மாயை என்று சொல்லப்படும் அக் குண பிரம்மச்சாயை அந்த சுத்த சத்துவ பிரதான மாயையில் பிரதிபலிக்கும் பிரம்மத்தின் பிரதிபமானது அந்த மாயை எக்குணங்களும் பற்றாதோம் அவனே தனக்கு சரீரமான மாயிலும் அதன் பரிணாமமாகிய சர்வஜத்வாதி கல்யாண குணங்களுக்குள்ளே எந்த குணங்களிலும் நிமித்த காரணாகிய ஈசனாம் என்றே இன்போன்று இருக்கும் சிற்றாயே தோன்றும் இந்த இனிமே சிரிட்டு கிரமம் சொல்றார் அதில ஈஸ்வரன் சொல்லி அதன் பிறகு ஜீவனை சொல்ல போறார் ஈஸ்வரன் இவருக்கார் பிரம்மத்தின் பிரதிபிம்பம் தான் இருக்கு அந்த மாயையானது சுத்த சத்துவம் அது எல்லாம் உள்ளபடி விளங்கும் இப்படி விளங்குறதுனால அவருக்கு எந்த விதமான பந்தமோ மறைப்போ யானானதுங்கிற அறிமானமும் கிடையவே கிடையாது பிரம இவோ அதையே தான் வரும் ஆனாலும் இது சவுனம் குணத்தோடு கூடியது பிரம குணத்தோட கூடாது அது இது நிராகாரம் இது சவுன நிராகாரம் இதுக்கு உருவம் கிடையாது ஆகாரம்னா வடிவம் அர்த்தம் அப்புறம் சவுன சாகாரம் ஆகிறது தான் காரிய பிரமங்கள் அதில் அதுதான் பொது வார்த்தை இருக்கிறது சாமானிய மக்களுக்கெல்லாம் விழுந்தது அதுதான் இது வந்து வேந்தம் படிக்கிறவங்கள இது விலங்கம் மற்றவங்கலங்காது கரோடு சப்தத்துக்கே கானபுரம்தான் உரியதையெல்லாம் உரியதாகாது ஆனாலும் இது தெரிஞ்சு கொடுத்துக்கா அது உலச்சனமாக இருக்கு காவிரி தனத்தீடுங்கிற மாதிரி உலச்சலம் ஆனால் அது அன்னியும் இல்லை அந்த உப்புக்கள் தான் காலப்புரமத்துக்கு அன்னிமா காரியம் கிடையாது காரியமாக காணபுரம் கிடையாது ஒரு வீட்டில் ஒரு பகுதி அந்த பகுதியை வீட்டுக்கு சேர்ல நடத்தமா கழிப்பறை இருக்கு வீட்டு சேராதா சமயத்து வீட்டுக்கு சேர்ந்தது எல்லா வீட்டுக்கு எல்லா வீடும் சேர்ந்த அம்சம் தான் அது எல்லா பொருள்களும் வீட்டுக்குரிய பொருள் அந்த வீடுல எந்த வீடு இருந்தா சேர்ந்தாலும் சரி ஒரு மரம் தான் மற்ற வீட்டுக்கு அப்படி போல கலபரம் சொன்னது காரிய பொருளும் கிடையாது எந்த காரியப்பரமும் எல்லா காரியப்பரங்களும் தான் பிரம்மா கணேசமா ஒத்து மாட்டோம் ஒத்துக்கோமா மகன்போது ஒத்துக்க முடியாது அதனால காலபுரமத்துக்கு அனிமாவியம் இல்லங்கிறே அதே பெருசு முதல்ல அது காணபுரமத்துக்கு அம்சம் தான் அங்கங்கள் தான் என்ற என்ன வறுமையானால் அது கொஞ்சம் அர்த்தம் இக்குணங்களிலே விண்போல் இருக்கும் சிற்சாயை தோன்றும் என கூறியதால் தமோ குணத்தில் பிரதிபிம்பம் ஏதென்று ஆசங்கை வரில் கேள்வி இக்குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிற்சாயை தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபிம்பம் இல்லையான அது சத்திரி யாத்தால் என்க சத்ரினா கொடேன்னு அர்த்தம் ஒருத்தர் கொ பிரதிபிக்கும் சொல்லும் போது அதன் காரியமான பஞ்ச தன்மாத்திரையின் சத்துவாம்ச சமக்தியினால் தோன்றும் அந்த காரணத்திலும் அதன் காரியான விருளும் தோன்றும் சத்து மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டியது சொல்லப்படுது கட்டப்பாட பிரதி அந்த கண்ணத்தில் அது மட்டுமல்ல பிரதிப்பு நீட்சி பரிணாமம் அது பிரதிக்கு யோகித உண்டு முன்னாடி சொல்லியிருக்கு குளம் அல்லது தண்ணி இருக்கு அதில் கண்மாய் வழியாக வெளியே வருது இந்திரியங்கள் வழி வெளியே தண்ணி வாய்க்காலில் போகுதுன்னா வாய்க்காலே சிறுபெருங்கண்டு கண்மாயிலும் உண்டு வயலாகாத வயலும் உண்டு சிறுபெரு எல்லாத்துக்கும் உண்டு அப்படி போல பிரதிம்புக்கு என்ற அந்த கணக்கு உண்டு அந்த உண்டு அது கர்மேந்திரங்களுக்கும் கிடையாது ஞானேந்திரங்களுக்கும் உண்டு பிரகாசிக்காது விருத்திக்கு மட்டும்தான் உண்டு எப்படி வச்சுக்கலாம்னு சொல்ற ராசத தாமத குணங்களால் தான் அமிழ்த்தப்படாமல் அவைகளை அமிழ்த்தி மேலிட்டிருப்பது சுத்தசத்துவமாம் முன்னா சொல்லி இருக்கு ஏயா ஒரு குணம் மேல போகுது ஒரு குணம் கீழே வருதுன்னா பிராரதம்தான் காரணம் சகல ஜீவர்கள் இருந்து பிரேரணை செய்வதால் அந்தரிய அந்த உள்ள பிரேரணம் பண்ணுவார் அந்த பிரேரணை பண்ணும் போதுதான் சொல்லுவாங்க அதாவது மனச்சாட்சி ஒத்துக்கலன்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஒரு வழக்கம் மனச்சாட்சிங்கிறது தெரியாது அது தெரியாது அது ஒரு உந்துதை அப்படி ஒரு அனுபவம் சொல்லுவாங்க மணச்சாட்சி என்ன பண்றது அப்படிமா அப்ப மனச்சாட்சின்னு என்னையா ஏது அது என்னமோ ஒத்துக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் மக்களிடத்துல ஒரு விவகாரம் இருக்கு அது அந்த அந்தரிய இருந்துகிட்டுதான் அது பிரார்த்தத்தை தூண்டிவிட்டே இருப்பார் அதை மாத்துறதுன்னு சொன்னாக்கா முயற்சி செய்து பார்த்தா தான் நமக்கு அனுகூலம் பெருது குளம் கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக நேர்த்தி ஐயா வந்தாங்க வரும்போது அப்படியே போயிட்டாங்க அது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் நீங்கள் இப்படி போனதுக்காக இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் என்ன இலக்கணம் சொல்லப்பட்ருக்கேன் முயற்சிக்கு என்ன இலக்கணம் பிரார்த்திக்க என்ன இலக்கணம் உண்டாக்காது அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறது அது அனுகூலப்படுத்திய இப்போ பிரார்த்தமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை முயற்சி பண்ணணும் அது முயற்சி பண்ண பிறகுதான் அது நமக்கு அனுகூலப்படுத்த முடியும் இது பரார்த்தம் இது அனிச்சாபர்த்தம் இல்லை தான் நம்ம நல்லது என்ன தெரிஞ்சுக்கணும் அதனால் முயற்சி இல்லாத காரணமே ஒழிய அர்த்தம் இல்ல பிரார்த்தம் இருக்கு முயற்சி இல்லை ஆக முயற்சி இல்லைன்னு அந்த பிரார்த்தம் பயன்படாது அது நஷ்டம் அது பயன் போச்சு பெருதுகுல பயனாக இருந்தால் சந்தோஷப்படலாம் அனுகூல பயணம் இருந்தால் நஷ்டம் தானே அது பிரதகூல பயனாக இருக்குன்னு பண்ணினா பண்ணா போனதா நாகம் அது அதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது முயற்சி பண்ணியே ஆகணும் அதனால முயற்சி அப்படிங்குற இதுக்கு என்ன அவசியம் அதில் பலப்பிரார்த்தம் இருந்தாலும் கூட முயற்சி பண்ணி பார்க்கணும் அதுதான் சொல்றார் தெய்வத்தான் ஆகாதீனின் உயர்ச்சி மெய்வந்து கூடி தருமுங்கிறது பிராரத்தமே இல்லையாலும் இருக்கோ இல்லையோ முயற்சி பண்ணப்பா பண்ண பிறகு கூடியா கொடுக்கிறார் ஒரு அல்பன கிடைக்கும் அப்படிங்கிறது அதனாலதான் பிராரத்தம் அப்படின்னு சொல்றது இச்சா பிரரார்த்தம் பிரதானம் வாழ்க்கையில அன்னைக்கு என்னைக்கு வந்தால்தான் வரும் அதே அதிகமா வந்துறதில்லை பரச்சா பிரதிகள் அதிகம் வந்து இச்சா பிரார்த்தம் அதிகமா வரும் பரச்சாவரதம் வந்தாலும் கூட இச்சா பிரார்த்தம் இருந்தா தான் செயல்படும் இல்லைன்னு செயல்படாது ஒருத்தர் நமக்கு சினிமா கூப்பராக வச்சுக்கோங்க நம்ம பிரிக்க முடியாது வரலன்னு தட்டிக்குள்ளான் அது பரச்சா பரார்த்தம் பலம் இருந்து கூட செயல்படாது ஆனால் பரச்சா பிரார்த்தம் சில சமயங்களில் பலம் இருக்கும் தேய்ச்சன் வேண்டியது தான் பலம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தேட்சம் தேவைப்படுதுன்னா சரி போய் தான் ஆகணும் எனக்கு பிரிமு இல்லையா ஒதுக்கி தான் ஆகணும் ஒதுக்கலைன்னா நாலு காரியம் கே ஆங்கில ஆக வேண்டிய காரியம் நடக்காதுல்லவா அப்படின்னு கருத்து அங்கேயே செயல்படும் பெரும்பாலும் விச்சாபரார்த்தந்தான் விச்சாபராதம் அனுகூலமாக படிவளவு முயற்சி பண்ணியே ஆகணும் முயற்சி பண்ணல சொன்னாக்கா அதனால வரக்கூடிய லாபம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் லாபம் வர போறது போயிடும் நஷ்டம் வர்றது போனாலும் கூட விபரம் தெரியாமதான் போகுது தெரிஞ்சுதான் போகுது நஷ்டம் வருதுன்னு சொன்னா ஓ இது நமக்கு கூட்டிடலாம் கெடுதலா இல்லாத முயற்சி பண்ணுவாரு தெரியும் தங்கம் வரிசை பார்த்தா நிச்சயம் பண்ணலாம் மேல பார்த்துட்டு தங்கம் இல்லையான்னு சொன்ன முடியுமா சொல்லக்கூடாது வரிசை பார்த்துட்டேன் அனுகூலம் நல்லது கெட்டது தெரிஞ்சு போறோம் தெரிஞ்சு வேணும்னா விடலாம் பண்ணும் போது அது முயற்சியின் அமழ்த்தப்பட்ட சத்துவம் மரண சத்துவம் எனப்படும் சகல ஈவர்கள் ஈவர்கள் குள்ளும் இருந்து பிரேரணை செய்வதால் அந்தரியாமி பிரேரணை செய்வாரு அவ்வளவுதான ஒளிய முயற்சி நம்மளும் மாயை எ குணங்களும் பற்றாதோன் என்றது இவருக்கு உபாதியான மாயை அமோக காரணியாகலின் மோகத்தை மயக்கத்து செய்யாது ஈஸ்வரன் அமோக காரணம் அவித்யா மோகன் அவர் அமோகன் அவருக்கு அமோகம் அமோகமா வர்றாங்கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சு வர்றாங்க அமோக காரணியாகலின் இதனானே ஜீவன் ஈஸ்வரன் நித்யமுத்தன் என்பதும் நிமித்த காரணம் ஈசன் என்றதால் பிரம்மம் அசங்கம் ஆகல ஜகத்திற்கு கேவலம் சத்தாஸ்பூர்த்தியை கொடுப்பது மாத்திரமா இருப்பதே அல்லது பிரம்ம என்ன பண்ணது ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லை சத்தாஸ்பூர்த்தி இருப்பு விளக்கம் அதுதான் கொடுக்கும் மின்சாரம் மாறுதான் மின்சாரம் என்ன பண்ண இயக்க வைக்கிறது செயல்படும் நீ எந்த மிஷினையும் அது போட்டுக்கோங்க போடாம அதுக்கு அந்த கவலை கிடையாது அப்படி போல பிரம்மஸ்வரபம் நமக்கு மாயின் கீழ் இயக்கம் செய்யறதுக்கு சகாயம் பண்ணது அந்த சகாயத்தை ஈஸ்வரன் தான் பயன்படுத்திக்கிறார் ஜீவனும் அப்படித்தான் பயன்படுத்திக்கணும் அல்லது ஜெகசிரியாதி யாதொரு சம்பந்தமும் உடைத்தானது அன்று என்பதும் பிரம்மத்துக்கு சிற்டி சம்பாரம் அனுகூலம் எதுவுமே கிடையாது சம்பந்தத்துக்கு தான் சம்பந்தம் தான் ஈஸ்வரன் ஜெகசிர்டியாதி செய்பவனும் பக்தானு அர்த்தம் ஆவிர்வப்பவனும் சகல விபோதிகளை உடைத்தானவனும் காரணபரம் என்னும் ஈ வீசரனே என்பது பெறப்படுகின்றன இந்த உரையாசிரியர்